பாடம் இருநூற்றி எழுபத்தி எட்டு நன்கொடை கொடுத்து விட்டு அதை சொல்லிக் காட்டுவது கூடாது நோவினை செய்தல் மூலம் உங்கள் தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எவர்கள் அல்லாஹோடைய வழியில் தங்கள் பொருட்களை செலவு செய்த பின்னர் அதைத் தொடர்ந்து தாங்கள் செலவு செய்ததை காட்டி பேசாமலும் மனம் புண்பட செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய நெற்கூலி அவர்களின் அதிபதியிடம் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது வசனம்